மனிதர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாவிட்டாலுகையைக் கொண்டு உதவி தேடுமாறு அமலுக்குகிறார்கள் எந்தெந்த கட்டத்தில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் சோதனைகள் தனிப்பட்ட வாழ்க்கை கூட்ட அமைப்புகள் நிகழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்வாரு நபியவர்கள் ஆர்வமோக்கு இருக்கிறார்கள் செய்து காண்பித்திருக்கிறார்கள் மலர் என்பது அது மனிதர்களுக்கு தேவையான ஒரு பெரிய நியமர் அது தண்ணீர் அல்லாவுடைய ஒரு மாபெரும் ஒரு பெரிய நியமத்தாக இருக்கிறது தண்ணீருடைய நியமச்ச அல்லா மாணவ சாலா அடியார்கள் அல்லாவுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் இத என்ன செய்கிறான் தடுத்து நிறுத்திக் கொள்கிறான் சோமாலியால ஏற்பட்ட ஒரு வறட்சி சுமார் தொடர்ந்து மூன்று வருடங்கள் எந்த அளவுக்கு சோமாலியா நாட்டில் வறட்சி ஏற்பட்டதுன்னா குழந்தைகள் கூட தண்ணீர் இல்லாம இறந்து போனத சோமாலியால நடந்த அந்த வறட்சி மூலமாக காணக்கூடியதாக இருந்தது இருபது வருடமாக சேகரித்து வைத்த ஒத்தகைகள் எல்லாம் பெரும் அளவுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளையும் சோமாலியா போன்ற ஆப்பிரிக்காவுடைய பகுதி நாடுகளில் அனுபவரீதியாக கண்டு கழித்திருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டில் தண்ணீர் மிக தாராளமாக கிடைக்கும் காரணத்தினால எமக்குரிய பொறுமதி தெரியாமல் இருக்கிறது சில சில நேரத்தில் அல்லாஹால கருத்து நிறுத்தும் பொழுதுதான் எங்களுடைய கண்கள் திறப்படுகிறது பொதுவாக உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளுக்கு முஸ்லிம்கள் நாம் இத கருத்து கெடுக்கும் பொழுதை எந்த நோக்கில பார்க்கணும்ல அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாவுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லா இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அணுக வேண்டியவர்களாக அல்லா இடத்துல பெற்றுலையும் இடம்பெறலாம் ஒரு வேலையிலையும் நடத்தலாம் இது ரெண்டும் நவியுடைய அமல்கள் இருந்திருக்கு என்பதே தொழுகையாகத்தான் இருக்கணும் என்பதும் துவாவாகவும் இருக்கலாம் தொலகையாகவும் இருக்கலாம் இந்த மூணு அமைப்புல இடம்பெறுவதுதான் இருக்கும் நீக்கிவிடுகிறான் அதுல இன்னும் புரோஷனம் அதிகரிக்கிறது அதனால இந்த மழை நாடு செல்லப்படுகிறது சொல்ல மெம்பர்ல இருக்கும் பொழுதே கையெழுத்தினார்கள் ஒரு சாவி பூமியுடைய வளர்ச்சியை முன்வைக்கும் பொழுது மலைகள் அதிகமாக மழை பெய்த அந்த வரலாறு அதிர்ச்சியிடப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் சொல்லலாம் மழை காரணத்தினால அழிவுகள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது நபி அவர்கள் அதை திருப்பி விடுமாறு விவாசுகிறார்கள் அல்லா தலா திருப்பி உமர்வதி காலத்துல வறட்சி ஏற்பட்டது அப்பா சுரதேலான் அவர்களை முன்னால் இருக்க வைத்து அப்பா சுதைய நபியுடைய சாட்சான பொருட்களை கேட்கிறோம் என்று முதலவர்களை வைத்து சாலையான மக்களை முன்வைத்து துவார் செய்தார்கள்ரு கலாம் ஒரு இஸ்லாமிய நாடு அது ஒரு வேலையில ஒரு ஒரு கிரவுண்ட்ல அந்த தொழுகை நடைபெறக்கூடிய நேரத்தில் காசர்கள் அதுக்கு சமூகம் அளித்தா என்ன செய்வது உதவி மூமித்து அல்ல ஒரு வலையை தருவதாக இருந்தால் மூனங்களுடைய பாவத்தின் மூலமாகவும் அவர்கள் பாவம் செய்தாலும் அல்ல அவர்களை கொடுத்துக் கொண்டு தான் இருப்பான் ஒரு நாட்டுடைய எல்லா வகையான நிலைமைகளை சீராக்கிறதும் முஸ்லிம்களுடைய கையில தான் கிடைக்கிறது முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்களாக இருந்தாலும் அல்லாவுடைய சொருக்குள்ளவர்களாக தப்பா உள்ளவர்களாக உள்ளாட்சி உள்ளவர்களாக அது தோணுது எல்லா இடத்துல கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அல்லா பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தற்பொழுது பைதல் ஜமாத்துகள் போய்கொண்டிருக்கிறது நானில மக்களை என்னது மக்களை ஒரு சௌபாயின் பக்கம் திருப்பான் பக்கம் திருப்பது எப்ப மக்கள் சௌவாயின் பக்கம் திரும்புவார்களோ அல்லா சா இதை கொண்டு மலை மாத்திரம் அல்ல நாட்டுடைய எல்லா நிலவைகளையும் இதனால இந்த கட்டம் இருக்குது ஈத் திருநாளுடைய தொழுகை போல இந்த தொலகை நடைபெறும் ஏழு தத்வீர்கள் முதல் ரக்கத்துல இரண்டாவது இரண்டாவது காத்துல அஞ்சு தத்வீர்கள் ஈதுடைய தொலகை எப்படி தொழுகிறோமோ அது கொண்டுதான் தொலுகை தொழிலிக்கப்படும் படம் ரெண்ட காத்துக்கு பிறகு கொத்துபா நடைபெறும் இந்த கொத்துமாலுடைய இரண்டாவது கொத்துபால இமாம் கிட்லாவின் பக்கம் திருப்பி துவால் ஈடுபடுவார் அந்த நேரம் நாங்கள் அனைவர்களும் ஈடுபட வேண்டும் ஒரு போர்வை ஒன்று எப்படி இருக்கும் என்று சொன்னால் இதை கொள்ற ஒரு அமைப்பொன்றையும் அவர்கள் சொல்லிக் காண்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அமைப்புல ஒன்று இருக்கிறது இதுல இந்த கீழ் உள்ளதை மேலைக்கும் மேலுள்ளதை இப்படியும் திருப்பிக் கொள்ளலாம் மற்ற இடத்திலையும் திருப்பிக் கொள்ளலாம் என்று கேட்பதற்கு அமலையும் இது சதக்கா தானகர்மங்கள் நல்ல காரியங்கள் துவாக்கள் இன்னும் பல நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கொண்டு இந்த கைல நாங்கள் நாட முடியும் ஒரு சாரார் பக்கம் திரும்பினான் என்று சொன்னா அல்லா சுஹ கொ நெருப்பு வந்தது போல இருந்தது முன்னுக்கே போனாங்க தெரிஞ்சது போல இருந்தது அமைவர்களுக்கு இப்படியான காட்சிகளை காண்பாரணத்தினால ஏற்பட்டுச்சோம் கொண்டு வரக்கூடியது அல்லா தாலாஹி அல்லா தன்னுடைய அடியார்களை பயமுடுத்து வருஷத்துக்கு முதல் யூரோப்ல சட்டங்களை அல்லா சாரா ஏற்படுத்தி வைக்கிறார் அதனால எதிரான சோதனைகளை பெரியார்கள் ஏன்னா இந்த இந்த சந்தர்ப்பத்தை அல்ல இடத்துல ஒரு கேட்கக்கூடிய சந்தர்ப்பமா எங்களுடைய ஜமாத்துகள் வெளியாகிறது இதைவிடவும் அதிகமான மக்கள் இங்க கூடியிருக்கிறோம் மக்களுடைய பலங்கிலம் தான் இது இப்படியான விஷயங்கள் நிகழ்வு ஏற்பட்டாலும் எங்களுக்கு தண்ணீர் இருக்குதே அதுக்காக வேண்டிய நான்கு தேவையா என்ற ஒரு கேள்வி எழுபதாம் சிலருடைய கஷ்டத்துக்கும் நாள் வாசியர்கள் சிலருடையா எங்களுடைய ஜீவர்களுக்கு அகப்படி தந்திருக்கு அதனால இந்த கட்டத்தில் நாங்கள் சொந்த பிரகாரம் ரெண்டு காலுகை முதல் சத்வீர்ல ஏழு சத்வீர்கள் நடக்கும் இரண்டாவது காற்றுல ஐந்து சக்தீர்கள் நடக்கும் ஹசரத் ஹனிப் ஹசரத் அவர்கள் சொலுகை நடத்துவாங்க அதற்காம்